வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் நகர் செய்டலம் என அறிப்புகலக்கேளா என்னதோ நிகழ்ச்சி என்றான் அனையதற் பின்னர் ஆண்டை அமரர் கம்மியனை நோக்கி வனை கழற் சூர பன்மன்மற்றியாம் உரைதற்கொத்த புனை வல்லே புரிமதி புலவென்றான் என்றலும் கடவுள் தச்சன் இறைஞ்சியே நுமக்குச் செய்யும் வென்றிகொள் மூதூருக்கு வியல் இடம் உரைத்து என்ன நன்று எனப் புகரோன் தானே நகர்களுக்கு எல்லை கூற அன்று அவை வினவித்தென்பால் அளக்கரை அடைந்தா ஆசரு கடலினூடே அயுதமோர் எட்டாயுள்ள யோசனை எல்லை முன்னோன் ஒரு நகராகக் கோலி காசினி வரைகள் தம்மால் கதுமெனத் தூர்த்து மிக்க பாசரை கொண்டே ஒப்ப அணித்தலம் படுத்து பின் காயுறு கதிர்கள் காஞ்சிக் கம்பைமான் ஈழல் வைகும் நாயகி நகரம் என்ன நாடொரும் சூழு சேயுயர் விசும்பிற் போக செம்பனால் மதிலை செய்து வாயில்கள் நான்கமைத்து ஞாயிலும் வகுத்து நல்கி நாற்பெரு வாயிலூடு மேறுவே கோபுரங்கள் மணிவையில் எரிப்ப நல்கி நூற்படும் ஒழுக்கம் நாடி நூறு யோசனையொன்றாக பார்ப்படுமாட விதி மன்னோ முப்புறம் ஒருங்குற்றென்ன மும்மதில் அவற்றுள் நல்கி ஒப்பரும் திருவின் வீதி உலப்பில புரிந்து சோமன் வைப்பனச்செம்பொன்மாடம்பரம்பில வகுத்து மாதர் மெய்ப்படும் மாடல் கூரும் வியலிடம் பலவும் செய்து மாளிகை தோறும் தெற்றி மண்டபம் அணிசேர்முன்றில் கோளரி தயங்கு பொற்பிற்கோபுரங்குன்றம் அம்போர் சூழிகை அரங்கமன்றஞ்சுடருமேற்றலங்கள் தூய சாளரம் சோலை வாவி தனித்தனியாகத் தந்து ஆயதன் நடுபுற ஆயுத வெள்ளையில் பாயதோ நெடுமதில் பயில நல்கியே மாயவள் திருமகன் வைகாங் ஒரு கோயிலை எழில் பெறக் குயிற்றினரோ வுதேர் மக்கள் போந்திடும் தோரண வாயில்கள் தொடர்ந்த சீரணி தபனிய சிகர கோபுரம் காரணி மணி வரை கவின்கொள் சூழிகை ஆனைகள் பயிலிடம் அயங்கள் சேரிடம் சேனைகள் உறைவிடம் தேர்கள் வைகிடம் தானவர் தலைவர்கள் சாரும் தொல்லிடம் ஏனைய அரக்கர்கள் எனிது சேரிடம் நாடரும் விசும்புரை நாரிமாறெல்லாம் ஆடலை இயற்றிடும் அரங்க மண்டபம் பாடலின் முறை பயில் பைம்பொன் மண்டபம் மாடவையாழ்முறல் வைர மண்டபம் மயில் புறவோதிமம் வண்ணம் என்கிளி குயில் முதலாகிய குலவு மண்டபம் இயலுறு யூகமான் இரலை செச்சைகள் பயிலுரு வாரணம் பரவும் மண்டபம் சந்ததம் தழங்கு மண்டபம் முந்திய வேள்விகள் முயலும் மண்டபம் மந்திரவியல்வினோர் மறுவு மண்டபம் இந்திரன் முதலினோர் இருக்கும் மண்டபம் திருமிகு நிறுதர்கோந்தேவர் போற்றிட அரசியல் புரியும் அத்தாணி மண்டபம் இருநிதி உளவெலாம் ஈண்டும் மண்டபம் பரநருள்படைக்களம் பயிலும் மண்டபம் அருந்துரும் அமிர்துறள் அடிசில் மண்டபம் நரந்தையே பாளிதம் நரை கொள் சாந்தகில் பெருந்து காயடைப்பிரவும் இருந்திடுகின்றில் கொள் மண்டபம் மானனையார் பலர்மருவு மண்டபம் ஆனதோர் ஊசலாட்டயரும் மண்டபம் பானிலா உமிழ் தரு பளிங்கின் மண்டபம் வானுயர் சந்திரகாந்த மண்டபம் மாமணியொளிர் தருவசந்த மண்டபம் காமரு பவள மார்க்கவின் கொள் மண்டபம் ஏ ஏமறு மரகதத்திய என்ற மண்டபம் தாமரை உயிர்த்திடு தரள மண்டபம் கோவியல் மரவினோர் கொள்கைக்கேற்றன யாவையும் நல்கியே இதனுக்குள்ளுற மாவுருசூரபன்மாவும் தன் குலத்தேவியும் உறையவோர் உரையுள் செய்தரு இங்கிருது சூழ்தர எண்ணிலாதன மங்கள நிறைதரு மாட வீதிகள் அங்கவன் துணைவியராகி வந்திடும் நங்கையர் மேவர நலத்தின் நல்கியே காவியும் குமுதமும் கமலமுன் செறிவாவிகளோடைகள் பொய்கைவான் தொடு பூவியல் தந்தலை பொலன் செய்குன்றுடன் யாவையும் முறைப்படையற்றினாரோ அள்ளலன் திரைக்கடல் அகழியாகவே உள்ளுரு நகரிடையை உரையும் கோயிலில் தள்ளரும் பொன் சுடர்த்தழைத்த பொற்பினால் வெள்ளியதானது மேலை புன்னகர் இன்னவையும் ஏனவையும் எண்ணி மனத்தால் அருளி தன்னிகரில் அவுணர்பிரான் சயத்தோடு பெருந்தலைமை மன்ன வருதலின் வீர மகேந்திரமே யாமென்றே அன்னகருக்கோர் நாமம் அணி பெருத்தீ அளித்தனே ஏமபுரம் இமயபுரம் இலங்கைபுறம் நீலபுரம் சோமபுரம் எனப் புகழும் சுவேதபுரம் அவுணர்புறம் மபுரம் பதுமபுரம் மகேந்திர மாபுரம் என்னும் காமர்புறத் தெண்டிசைக்கும் காட்சி பெற உதவினால் மாண்டகு சீர்கெழுவீர மகேந்திரம் இவ்வாறுதவி ஆண்டது போல் அதன் பரப்பில் ஆசுரம் என்றொரு நகரம் நீண்ட வட கடல் நடுவண் நிருதர் புகழ் திடுமாற்றால் காண்டகைய சீயமுகக் காவலர்க்கு நல்கினே மற்றளவெம் புனரிதொறும் வயின் வயின் சேர் தீவு தொறும் கொற்றமிகுஞ்சூரப்பன்மன் குளவு பெருந்தானையலாம் சுற்றமுடன் மேவுதற்குத் தொன்னகரம் பல அமைத்து கற்றுணரும் சிறுவருடும் கம்மியன் மீண்டேகினே நீடு மேறு நெடுவரைத் தென்புடை நாடு சீர்கழி நாவலன் தீவில் கூடுகின்ற பொற்கூடன் தனக்கொரு மாடு போந்தனன் மாமையன் பகருகின்ற அப்பாற்படும் எல்லையில் தகுவடும் தாரகர்க்காகவே மகிழ்வின் நீருடு மாயாபுரமெனா நகரம் ஒன்றே அணிபெற நல்கினான் வினையர் தம்மொடு விச்சுவ கண்மனும் இணைய ஊர்கள் இயற்றியம்மாயையின் தனையனு கிவை சாற்றலும் நன்றெனா அணிகமோடு அங்கு அடைந்தனன் என்பவே